ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பராசரமகர்ஷி இந்த கலியில் நடக்கக்கூடியதான சம்பவங்களை அன்றைக்கே நமக்கு கணித்து காண்பிச்சிருக்கார் அதற்கு என்று பெயர் அதை விரிவாக பார்த்துன்னு வரும் பர்த்தஷிய கலௌ வித்தவானே யோஷித்தாம் அப்பாஷ்டாத்மோபோகா பிஷியின் கலௌயுகே ஸ்ரீயலவிஷியா லலிதஸ்பிருகா பெண்களாலேதான் அனைத்து குடும்பங்களும் நிர்வகிக்கப்படும் பெண்கள்தான் அனைத்து குடும்பங்களிலும் தலைவியாக இருப்பார் அப்படின்னு பராசரர் காண்பிக்கிறார் அப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னா கட்டாயம் இருக்கணும் ஆகையினாலே தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடியதான ஆண்களுக்கு கிரகஸ்தன் அப்படின்னு பெயர் கிரகஸ்தன் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் பெண்களுக்கு கிருஹிணி என்ற பெயர் கிரகிணின்னா அந்த வீட்டை சேர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம் அந்த வீட்டிற்கு தலைவியாக பெண்கள் தான் இருக்கணும் ஆனால் அது நடைமுறைன்னு வர்ற பொழுது எப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் ஒரு தேசத்திற்கு ஜனாதிபதி போல ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்கள் ஒரு தேசத்தில் ஜனாதிபதி இருக்காருனா அவர் உத்தரவு பிறப்பிக்கணும் மற்றவர்கள் அதை செயல்படுத்தணும் அதே ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்கள் உத்தரவு போடணும் மற்றவர்களை விட்டு செய்ய சொல்லி அப்படி காரியங்களை செய்யணும் ஆனால் அது இந்த நாளில் மாறி போயிடும் ஏன்னா ஆண்களுக்கு தர்மங்கள்ல ஈடுபாடு குறைஞ்சு போயிடும் பெண்களுக்கு தான் இவைகளில் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும் அதை இன்னைக்கு நேரடியாக நாம பார்க்கிறோம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ கொஞ்சமாவது ஒரு விரதம் நடக்கிறது ஒரு பூஜை நடக்கிறது பித்திருக்காரியங்கள் நடக்கிறதுன்னா அதில் முக்கிய பங்கு அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் அந்த குடும்பத்துல உள்ள பெண்களால தான் இன்னைக்காவது கொஞ்சமாவது விரதங்கள் நடக்கிறத பார்க்கிறோம் ஸ்திரிகள் நைவேத்தியங்கள் எல்லாம் செய்யலைன்னா விரதம் நம்மால் செய்ய முடியாது ஆண்கள் செய்ய வேண்டிய விரதங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு போயிடுத்து பிரதோஷ இல்லை பிரதோஷ காலத்தில் சிவ பூஜை நடக்கிறதில்லை சிவராத்திரி சமயங்களில் பூஜை நடக்கிறதில்ல ஆண்கள் செய்ய வேண்டிய விரதங்கள் பூரா கைவிடப்பட்டு ஆனால் ஸ்திரீகள் செய்யக்கூடிய விரதங்கள் இன்றைக்கும் நடக்கிறத பார்க்குறோம் ஆடி மாதம் செய்யக்கூடியதான விரதங்கள் ஆகட்டும் வரலட்சுமி நோன்பாகட்டும் அல்லது காரடையா நோன்பாகட்டும் இது ஸ்திரீகள் செய்ய வேண்டிய விரதங்கள் தான் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் இன்னிக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இதை அன்றைக்கே பராசரர் காண்பிக்கிற அந்த நோக்கத்தில் தான் சொல்கிறாரே தவிர ஸ்திரிகள் செய்யக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது அப்படி நடக்க போகிறதுங்கிறத அன்றைக்கே பராசரர் காண்பித்து வேதமார்கே பிரலீனே தூ பாஷண்டாட்யே ததோஜனே ஜனங்களுக்கு வேதம் சொல்லக்கூடிய வேதம் நமக்கு காட்டக்கூடியதான மார்க்கத்தில் ஈடுபாடானது இருக்காது பஷண்டாட்யே ததோதனே வேத மார்க்கத்திற்கு விரோதமாக யாரெல்லாம் பேசுவார்களோ அவர்களுடைய வார்த்தைகளை தான் நாம் கேட்கணும்னு ஆசைப்படுவோம் அதில் தான் ஈடுபாடு அதிகமாக வரும் அதர்ம வத்தியால் லோகா நாம் அல்பமாயுர் பவிஷ்யி ஆகையினாலே தர்ம மார்க்கத்தில் போகக்கூடியது குறைஞ்சி போயிடும் தர்மம் குறைஞ்சதானால் அந்த அதர்ம விறத்தியினாலே நமக்கு ஆயுசானது குறைஞ்சு போயிடும் இப்படி தான் நம்முடைய ஆயுஷானது அல்பமான ஆயுஷாக அமைஞ்சு போயிடுறது சுசுரூ ஸ்வசுர பூயிஷ்டாக குரவஸ்வன் ஒவ்வொரு குடும்பத்திலும் தாயார் தகப்பனார் சொல்வதை கேட்கணும் என்கிற எண்ணம் குறைஞ்சு போயிடும் மாமனார் மாமியார் சொல்வதை கேட்கணும் என்கிற எண்ணம்தான் அதிகமாக வரும் அதை இன்றைக்கு பார்க்கணும் பார்த்தால் பழைய நாளில் சொல்கிற வழக்கம் ஒரு நல்ல பையன் கையில் பொன் பொண்ணை பிடிச்சி கொடுத்தா போகிறோம் அப்படின்னு பழைய நாளில் கல்யாணத்துக்கு பார்ப்பான் இந்த நாளில் நல்ல பொன் கையில் நம் பையன் கையை பிடிச்சி கொடுத்தா போறும் என்கிற நிலையில்தான் நாம் கல்யாணத்துக்கு பார்க்குறோம் வீட்டோடு மாப்பிள்ளையாகத்தான் இன்றைக்கு எதிர்பார்க்கிறா அனைவருமே பையன் புக்காத்துக்கு போகணும் பையன் எந்த பையன் புக்காத்துக்கு போக தயாராக இருக்கானோ அவன் அவனுக்கு தான் இன்றைக்கு கல்யாணம் நடக்கும் என்கிற நிலையை பார்க்குறோம் சுஷுரூ ஸ்வசுர பூஜிஷ்டாக தாயார் தகப்பனார்களாக மாமனார் மாமியார்கள் தான் இருப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் குரவசன் ரிணாம்கலவு நமக்கு உபதேசிக்கக்கூடியதான குரு நிறைய இருப்பா ஆனால் செயல்படுத்துபவர்கள் குறைவாக இருக்கும் உபதேசிப்பவர்கள் அதிகமாக இருப்பா இந்த கலியில சியாலகாரிய பாரியகாச்ச சுகிருதா முனிசத்தமா மேலும் இந்த ஒவ்வொருவருக்கும் நண்பன் என்பது ரொம்ப முக்கியம் சுகரத்து அப்படின்னா நாம் நன்றாக இருக்கணும் என்று ஆசைப்படுறவனுக்கு சுகரத்துன்னு பேர் அப்படி யார் இருப்பான்னா நமக்கு நல்லவைகளை சொல்லணும் நமக்கு சரியான யோஜனையை சொல்லி நம்மை நேர்வழிப்படுத்துபவனுக்கு நண்பன் பேர் அப்படி நமக்கு நண்பனாக யார் இருப்பான்னா அவனவனுடைய மனைவியோ அவனவனுடைய மச்சினனோ தான் இருப்பானே தவிர வேறு யாரும் நமக்கு நல்லதை நினைப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் கஸ்ய மாதா பிதா கஸ்யா சதா கர்மாத்மகப்புமானு யார் யாருக்கு பையன் புத்திரன் யார் யாருக்கு தகப்பன் என்பதை சொல்லித்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் சொல்லாவிடில் யார் யாருக்கு பையன் ஒவ்வொரு குடும்பத்தினும் ஒவ்வொரு குடும்பஸ்தனுக்கும் எத்தனை குழந்தைகள் அப்படின்னு சொன்னால்தான் தெரியும் சொல்லாவிடில் நமக்கு தெரியாது அதை இன்னைக்கு நிறையா பார்க்கிறோம் இந்த ஃபிளாட் சிஸ்டம் எல்லாம் வந்த பிறகு எதிர் வீட்டில் இருப்பவர்களுக்கே எத்தனை குழந்தை அப்படின்னு அவர்கள் சொன்னால்தான் தெரியும் ஏன்னா குழந்தைகள் வேறு இடத்துல இருக்குது இவர்கள் வேறு இடத்துல இருக்கா ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தம் இல்லை ஆகினாலே அவருக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்டால்தான் தெரியும் என்கிற நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம் இதிச்சோதா ஹரிஷ்யந்தி சுசுராதி வஷட்காரே ஸ்வதாஸ்வஹா விவர்ஜிதே ததா பிரவிரலோ தர்மா கொச்சில்லோக்கே விவத்சிய இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த கலி யுகமானது அமையும் இதை நாம் முன்னரே அறிந்து கொள்ளணும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த சிக்கல்களிலும் இந்த சிரமங்களிலும் நாம் நுழையக்கூடாது இதையெல்லாம் நாம் ஏற்படுத்திக்கணும் நல்ல தாயார் தகப்பனார்கள் அவர்கள் இருக்கானா அவர்களை நாம் உபயோகப்படுத்திக்கணும் நல்ல நண்பர்களை நாம் சம்பாதிக்கணும் நமக்கு நல்லதை சொல்லணும் நாம் நன்றாக இருக்கணும்னு யார் சொல்கிறாரோ அவனுடைய வார்த்தையை தான் நாம் கேட்கணும் நிஸ்வாத்தியாத வழக்காரே வேதாத்தியனம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படி அமையும் இந்த கலியில் கட்டாயம் கொஞ்சமாவது வேதம் படிக்கணும் கொஞ்சமாவது நாம் இந்த வேத மார்க்கத்திலே பிரவேசிக்கணும் அடிக்கடி வேதம் சொல்லக்கூடியதான கர்மங்களை செய்ய முயற்சி பண்ணணும் சுவாகாரம் செய்து செய்யக்கூடியதான ஹோமங்களில் அடிக்கடி நாம் கலந்து கொள்ளணும் நாம் செய்யணும் ஸ்வதா அப்படின்னா பித்திருக்களை உத்தேசித்து செய்யக்கூடியது அவைகளை நாம் கட்டாயம் செய்யணும் இதெல்லாம் குறையும் இதெல்லாம் செய்வதனால் நமக்கு பயனில்லை என்கிற பிரச்சாரம் அதிகமாக இருக்கும் உபதேசம் அதிகமாக இருக்கும் அதை செய்து வைக்கக்கூடியவர்கள் அதை நிர்வகித்து வைக்கக்கூடியவர்களே அது விஷயத்தில் நமக்கு ஒரு அஸ்ரத்தையை உண்டு பண்ணினாலும் நமக்கு அதில் அஸ்ரத்தை வரக்கூடாது கலியனுடைய தோஷத்தினாலே இப்படி இருக்கு என்பதை நாம் முன்னரே அறிந்து கொள்ளணும் கரோஜிதம் கிருதயுகே கிரியத்தே தபசாகியகா கலியுக் கிருதயுகத்தில் தபசினாலேயே இவ்வளவும் அடைந்தது அவர்கள் இதற்காக பெரிய முயற்சி ஒன்றும் செய்யலை ஒரு கல்யாணம் நடக்கிறதுன்னா பர்த்தா என்ன செய்யணும்னு ஆசைப்படுறார் கணவர் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறார்னு பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் மனைவி நடந்து கொள்வார் அப்படி இருந்தது மற்ற யுகங்கள்ல அதற்கு காரணம் அவனிடத்தில் உள்ள தபு தபசுனாலேயே அனைத்தையும் அடைய முடிந்தது ஆனால் கலியில் மிகவும் முயற்சி செய்துதான் இந்த கர்மாக்களை நாம் செய்ய வேண்டி வரும் இருந்தாலும் அதை விடக்கூடாது கலி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டோ நாம் செய்ய வேண்டியதான தர்மங்களை விட்டு விலகிறதோ அல்லது வேறு மாதிரி இந்த தர்மங்களை செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறதோ மிகவும் தவறு அப்படிங்கிறத பராசரர் காண்பிச்சு அதற்காகத்தான் ஒரு முக்கியமான உபாதத்தை ஒவ்வொரு கர்மாக்களிலும் நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி ஒரு முக்கியமான உபாதத்தை காண்பிக்கிறார் பராசரர் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்